இதன் தண்ணீர் கண்களுக்கு அதாவது குணம் அளிக்கக்கூடிய மருந்தாகும் என்று நம்பி செல்லாகும் செல்லும் அவர்கள் கூற கேட்டேன் புகாரி ஐந்து ஏழு பூஜ்ஜியம் எட்டு முஸ்லிம் இரண்டு பூஜ்யம் நான்கு உண் பத்